வணக்கம் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நச்சினையின் பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்காக திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நூலக மற்றும் தகவல் அறிவியல் துறையின் மாணவி ரே கிருத்திகா நேற்று எதன கேள்விக்கான பதில்களை காணலாம் ஒன்று பெண்களின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்களை எடுத்த வீரர் மித்தாலி ராஜ் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி தொடக்க நிகழ்ச்சி அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியேந்தி செல்ல இருக்கிறார்கள் மேரி கோம் மற்றும் மன்பிரீத் சிங் மூன்று உலக உயிரியல் தினம் ஜூலை ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய தின கேள்விகள் ஒன்று மேரி நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு தமிழக டிஜிபியாக பதவி ஏற்றிருப்பவர் யார் மூன்று தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி